வலதுபுறமாக திரும்பிப்படுப்பார்கள் சுபுக நேரத்திற்கும் முன் உள்ள நேரத்தில் தங்கினால் தன் முழங்கையை நட்டி வைத்து தன் உள்ளங்கையில் தன் தலையை வைத்து தூங்குவார்கள் அறிஞர்கள் நட்டி வைத்து தன் உள்ளங்கையின் மீது தலையை வைத்து தூங்கியது தூக்கத்தில் அவர்கள் ஆழ்ந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் மேலும் சுபகு தொழுகையை அதன் நேரத்தில் அல்லது அதன் ஆரம்ப நேரத்தில் தவறவிட்டு விடக்கூடாது என்பதால் தான்